அவர் செய்யும் போது நீங்களும் அவர் அல்லாஹூதா என கூறும்போது நீங்கள் என கூறுங்கள் அவர் சஜிதா செய்யும் போது நீங்களும் சஜிதா செய்யுங்கள் அவர் உட்கார்ந்து துறவிக்கும் போது நீங்களும் அவரோடு சேர்ந்து உட்கார்ந்து தூண்கள் இதை அபோஹுரேராரதியல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்